ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்து அபோஹரேரது எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் தூங்கினால் அவரின் பிடரியில் ஷைதான் மூன்று முடிச்சுகள் போடுவான் ஒவ்வொரு முடிச்சின் போது உனக்கு நீண்ட இரவு உள்ளது நீ தூங்குவாயாக என்று கூறுவான் அவர் தூங்கி எழுந்து அல்லாஹுவின் நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து அவர் ஒழு செய்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துவிடும் அவர் தொழுதால் இறுதி முடிச்சும் அவிழ்ந்துவிடும் உடனே அவர் சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான மனிதராக ஆகிவிடுகிறார் அவர் தொழவில்லை என்றால் மன நிம்மதி இல்லாதவராக சோம்பேறியாக ஆகிவிடுகிறார் என்று நபிசல்லம் லாஹு அணி அபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று முஸ்லிம் ஏழு